வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி செய்தி சேவை மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி மாசி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பாகிஸ்தான் சிறை பிடித்துள்ள தமிழக விமானி அபிநந்தன் இன்று விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அடிக்கல் நாட்டினார் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு அதிமுகவுக்கே என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது சசிகலா தினகரன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது எல்லையில் பதட்டமான சூழல் நிலவுவதால் கூடங்குளம் அணுமின் நிலையம் இஸ்ரோ மையம் ஆகியவற்றில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் சிக்கியுள்ள விமானி அபிநந்தனின் பெற்றோருடன் படை அதிகாரிகள் நேற்று சந்தித்து பேசினர் எல்லையில் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி அகசீஸ்வரம் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார் மேட்டூர் அணியின் நீர்மட்டம் அறுபத்தி எட்டு குறைந்துள்ளது சென்னை சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று லேசான மழை பெய்தது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்ய உள்ளார் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சம்ஜோதா ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது ரயில் சேவை பாதிப்பால் பயணிகளை பேருந்து மூலம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பாகிஸ்தானும் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை நிறுத்தியுள்ளது ஜம்முவை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் நேற்று மூடப்பட்டிருந்தன இதே சம்பா மாவட்டத்திலும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன புதிய டிஜிபி நியமனம் தொடர்பான விதிகளை தளர்த்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மக்களவை தேர்தலில் போட்டியிட பஞ்சாபில் அகாலி தளம் பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது பழங்குடியினரை வெளியேற்றுவது தொடர்பான உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் இந்திய விமானப்படை தாக்குதல் விவகாரத்தில் சீனா உட்பட எந்த நாடும் தங்களுக்கு ஆதரவாக இல்லை என பாகிஸ்தான் முன்னாள் தூதர் கருத்து தெரிவித்துள்ளார் அணு ஆயுதத்தை ஒழித்தால் வடகொரியாவுக்கு வளமான எதிர்காலம் உள்ளதாக அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார் சுழன்று வீசிய காற்றில் சிக்கிய பிரிட்டிஷ் விமானம் ஒன்று பக்கவாட்டில் பயணிகள் தீவில் தரையிறங்க வேண்டிய அந்த விமானம் விமான நிலையம் ஒன்றில் பத்திரமாக தரையிறங்கியது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் ஐநா அமைப்பின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீவிரவாதி மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன வணிகச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்தில் இருபதாயிரம் கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன நிறுவனமான ஜியோமி கடந்த நவம்பர் மாதம் Redmi Note 6 Pro ரெட்மி அறிமுகம் செய்தது இப்போது இந்த ஸ்மார்ட் போன் மீது அதிரடி விலை குறைப்பை அறிமுகம் செய்துள்ளது பொதுத்துறை வங்கிகளுக்கு அரசு தருவதாக சொன்ன நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மூலதனம் அவற்றின் கடன் வளர்ச்சியை அதிகப்படுத்த போதுமானது அல்ல என்று சர்வதேச தரச்சான்று நிறுவனமான ஃபிச் தெரிவித்துள்ளது இந்தியாவில் வேலைக்கு செல்வோரில் ஏறக்குறைய அறுபது சதவீதத்தினரின் வேலை மற்றும் வாழ்க்கை இடையிலான சமநிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நாற்பத்தி தேசிய சப் ஜூனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடந்து வருகிறது இதில் பெண்கள் பிரிவில் ஆந்திர அணியை தோற்கடித்து தமிழக அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் இருபத்தி சிக்ஸர்கள் அடித்து இங்கிலாந்து அணி உலக சாதனை படைத்துள்ளது இந்திய அணியினுடனான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது பிரபல் ஏடிபி டென்னிஸ் தொடரான மெக்சிகானா ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் விளையாட ஸ்பெயினின் நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் ஒரு கொலை வழக்கு அதில் சம்பந்தப்படும் ஒரே உருவம் கொண்ட இரட்டையர் அவர்களில் யார் கொலையாளி என கண்டுபிடிக்க முடியாமல் அலையும் போலீஸின் திண்டாட்டம் இதுதான் தற்போது வெளியாகியுள்ள தடம் திரைப்படத்தின் கதை கருவாகும் வித்தியாசமான தலைப்புகளை படங்களுக்கு சூட்டி கோடம்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைப்பதே முதல் வெற்றி என்று இன்றைய இளம் அறிமுக இயக்குநர்கள் கருதுகிறார்கள் அந்த வகையில் கிருஷ்ணகுமார் இயக்கும் படத்துக்கு கோணலா இருந்தாலும் என்னோடது என பெயரிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்ததால் கைது செய்யப்பட்ட இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனின் தந்தை சிம்மக்குட்டி வர்தமான் மணிரத்னத்தின் காற்று வெளியீடை படத்துக்கு ரோல் மாடலாக ஆலோசகராக இருந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்